அறுவடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தத்தெடுப்பா பெற்றெடுப்பா அடாப்டர்ஸ் ஆர் பேர வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் தியாயம் 13 முதல் இருபத்தி ஒன்று எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள் நான் உங்களை உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தர வர ஆயத்தமாக இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதல் அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ண படமும் விரும்புகிறேன் அப்படியாகட்டும் நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோட கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனா விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருப்புகிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் 2 குருந்தியர் 12-14 நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் It is not yours that I seek but you மிஷினரி இயக்கங்கள் வேகமாக செயல்பட்டு வரும் இந்நாட்களில் சபைகளில் காணப்படும் சில பரிதாப நிலைகளை குறித்து நேற்று தியானித்தோம் இரண்டு காரியங்களை நேற்று கவனித்தோம் ஒன்று அமைப்பாளர் பலர் அழுவோரோ சிலர் உயி ஹவ் மெனி ஆர்கனைசர்ஸ் பட் ஃபியூ அர்கனைசர்ஸ் அடுத்து அனுப்புவோர் பலர் ஆத்தமாதாயகரோ சிலர் உயி ஹாவ் மெனி சப்போர்டர்ஸ் பட் ஃபியூ சோல்வினர்ஸ் என்று பார்த்தோம் இவையெல்லாம் பரிதாப நிலைகள் சோக நிலைகள் என்று சொன்னோம் இன்றைக்கு இன்னும் இரண்டு கவனிப்போம் Another true tragedies in our churches பலர் Many givers but few goyers ஊழியரை விட ஊதியத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டோமோ என்று நான் அஞ்சுகிறேன் நமது முதற் கடமை பணம் செலுத்துவதல்ல களம் செல்லுவது இன்னும் ஆண்டவருடைய சத்தம் யார் போவா Who shall go? இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அநேக இளைஞர்கள் மிஷினரி பணிக்காக முன்வந்தனர் ஆனால் தற்போது ஊழியர் எண்ணிக்கை சடுதியாய் குறைந்து காணிக்கையோ படிப்படையாய் ஏறிவிட்டது கவனியங்கள் ஊழியர் எண்ணிக்கை குறைந்து காணிக்கையோ ஏறிவிட்டது நீ போ அல்லது யாரையாவது அனுப்பு என்ற மிஷனரி சவாலை கோ ஆர் சென்ட் என்கிற மிஷினரி சவாலை நாம் தவறாக புரிந்து சரியானபடி அதன் பொருள் என்ன தெரியுமா முதலாவது நீ போக எத்தனிக்க வேண்டும் உனக்கு போக முடியாத இடங்களுக்குத்தான் பிறரை அனுப்ப வேண்டும் தம்பி தங்காய் உனக்கு ஊழிய அழைப்பு இல்லையா மத்திய இருபத்தி எட்டு வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்ற வசனம் ரோமர் பத்து அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் இதுபோன்ற வசன பகுதிகள் நீ உன் வேதத்தை திறக்கும் பொழுது உன் கண்களில் படும்போது மேலிருந்து ஒரு தொனி உன் செவிகளில் விழவில்லையா அடுத்து உன்னை சூழ கிறிஸ்தற்ற ஆயிரமாயிரம் பேரை நீ காணும் போது உன்னை சுற்றிலும் இருந்து ஒரு குரல் உனக்கு வரவில்லையா மூன்று யாருமே மீட்பின் அன்பை அறிவிக்காததினால் வினாடிக்கு வினாடி கிறிஸ்தற்ற நித்தியத்திற்குள் ஆயுதங்கள் கடந்து செல்கிறதை கீழிருந்து ஏறி தொனி ஒன்றை நீ கேட்கவில்லையா நான்கு ஒவ்வொரு மிஷனரி சவாலை கேட்டுவிட்டு தலை வணங்கி ஜபிக்கும் போதும் உன் உலக வேலையில் அதிருப்தி அதிகரிக்கும் போதும் உன் உள்ளத்தை பரசுத்தாவியானவர் கலக்கும் போதும் உனக்கு உள்ளிருந்து அழைக்கும் ஒரு சத்தத்தை நீ கேட்கவில்லையா அபவ்ஸ் அரவுண்ட் ஃப்ரம் பிலோ அண்ட் நான்காவது சோகநிலை தத்தெடுப்போர் பலர் பெற்றெடுப்போரோ சிலர் Many adopters but few parents மிஷினரிகளை கருத்தாய் தாங்க முன்வந்த சபைகளுக்காய் மிஷினரி நிறுவனத்தார் தேவனுக்கு நந்தி இருக்கிறார்கள் ஆனால் சரியாய் சொல்லப்போனால் இது தத்தெடுத்தல்தான் This is just adoption இதுவே நம்முடைய இருந்து இருந்துவிடக்கூடாது முதல் மிஷினரிகளை அனுப்பிய அந்தியோகியா சபை நமக்கு நல்ல முன்மாதிரி அவர்களை குறித்து நான் வாசிக்கிறேன் அப்போ சிலர் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் மூன்று வசனங்களிலே அவர்களை குறித்து லூக்கா இப்படி எழுதி வைத்திருக்கிறார் அந்தியோகியா பட்டணத்தின் சபையிலே பர்ணபா நீகர் சிமியோன் என்று பலர் தீர்க்கத்தரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பர்சுத்தாவை அணு திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெவமணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் இச்சபையினால் மிஷினரிகளாக அனுப்பப்பட்ட பவுலும் பர்ணபாவும் அதே சபையின் உறுப்பினர்களில் இருந்தே பிரித்தெடுக்கப்பட்டனர் இதுதான் பெற்றெடுத்தல் என்பது சபை போதகர்களே உங்களுக்கு எனது வேண்டுகோள் நன்றாக கவனியுங்கள் சபை போதகர்களே உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் பிரசங்கங்களில் போதிய மிஷினரி கருத்துக்களைச் சேருங்கள் பிள்ளைகளுக்கும் வாலிபருக்கும் மிஷினரி கதைகளையும் சருத்திரங்களையும் போதிப்பதற்காக ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை ஊக்குவியுங்கள் மிஷனரி தலைவர்களையும் மிஷினரிகளையும் மாதம் ஒரு முறையாவது அழைத்து சபையோருக்கு பனிக்கலத்தில் உள்ள பணியாளர் பஞ்சத்தை பகிர் செய்யுங்கள் விடுப்பு நாட்களில் நேரே பார்த்து பயனடும்படியாய் வாலிபர் குழுக்களை மிஷினரி பணிக்கலங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உங்கள் சபையாரில் இருந்தே இத்தனை மிஷினரிகளை இந்த நாளுக்குள் அனுப்பிவிட வேண்டும் என்று குறியோடு செயல்படுங்கள் கீப்ப டார்கெட் இப்படி நீங்கள் செய்தால் தத்தெடுப்பதற்கும் பெற்றெடுப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை கண்டுகொள்வீர்கள் திருச்சபைகளிலே உள்ள பரிதாபங்கள் அமைப்பாளர் பலர் அழுவோரோ சிலர் அனுப்புவோர் பலர் ஆத்மாதாயகரோ சிலர் செலுத்துவோர் பலர் செல்லுவோரோ சிலர் தத்தெடுப்போர் பலர் பெற்றெடுத்த போரோ சிலர் இந்த அவலநிலை நீங்கி நம்முடைய திருச்சபைகளிலே அழுவோரின் எண்ணிக்கை பெருகட்டும் ஆத்தமாதாயரின் எண்ணிக்கை பெருகட்டும் செல்லுவோரின் எண்ணிக்கை பெருகட்டும் பெற்றெடுப்போரின் எண்ணிக்கை பெருகட்டும் அதுதான் உண்மையான மிஷினரி எழுப்புதல் என்று நாம் அழைக்க முடியும் எங்கள் மகாபிரிய தேவனே எங்கள் தலைமுறையில் உருவாகியுள்ள நல்ல மிஷினரி ஊழிய எழுச்சிக்காக விருப்பங்களுக்காக புத்துணர்வுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆனாலும் போதாத ஆண்டு ஒரு ஏதோ சற்று சலனம் வந்துவிட்டால் போதாது இந்த சலனம் வசனத்தினுடைய தரத்திற்கு வந்து சேர வேண்டும் கர்த்தாவே உங்களுடைய திருவசனத்தில் நாங்கள் காண்கிற அந்தியோகியா சபை போன்ற இயேசு கிறிஸ்து போன்ற பவுல் மற்றும் எப்பாப்பிரா போன்ற நல்ல மிஷினரி சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது திருச்சபை ஒவ்வொன்றும் அவ்விதமான தரிசனத்தையும் அவ்விதமான பாரம்பரியத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தல் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி இருக்குமானால் வெகு சீக்கிரத்திலே அதிவிரைவிலே இந்தியா வென்ன அகில உலகமும் நற்செய்தி மயமாகிவிடும் அதற்காக எங்களை தட்டி எழுப்பும் இப்பொழுது நாங்கள் செய்திருக்கிற செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே எங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு விடாதபடி இன்னும் எங்களை நீர் உந்தித்தள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அறுவடையின் ஆண்டுவரே இன்னும் அநேகரை நீர் உமுடைய பணிக்கலத்திற்கு நீர் அனுப்பித்தாரோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்